مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرّه اعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال اللات يلهيهم تجارته ولا بيع عن ذكر الله واقام الصلاه وإيتاء الزكاه يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم البيعان بالخيار ما لم يتفرقا فإن بينا وصدقا بورك لهما في بيعهما وإن كتما وكذبا محقت بركة بيعهما صدق رسول الله صلى الله عليه وسلم تروى بخلوم بخلشه للم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து உணவளிக்க நல்லதியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக அல்லாஹுவின் நல்லதியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுபுவா என்னென்ன கட்டளை தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசூலத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹி நல்லதியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுபா இந்த உலகத்திலே எங்களை படைத்திருப்பதெல்லாம் விட்டு இந்த உலகத்திலே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் ஆடம்பரமாக அலங்காரமாக செய்துவிட்டு தன்னுடைய மருமையை மறந்த கூட்டத்திலே ஆகிவிடக்கூடிய கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது மாற்றமாக மேலான சகோதரர்களை அல்லாஹே நல்லடியார்களே இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் என்ன அமைப்பில் வாழ்ந்தாலும் செல்வந்தனாக வாழலாம் ஏழையாக வாழலாம் படித்தவனாக வாழலாம் படிக்காத பாமரனாக வாழலாம் அரசனாக வாழலாம் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனாக வாழலாம் சகோதரர்களே பிரியார்களே எப்படி வாழ்ந்தாலும் அவன் அவருடைய ஆகரத்தை தயார் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அந்த அவனுடைய ஆகரத்தை சிறப்பாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மேலான அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இது உலகத்திலே படைத்திருக்கிறான் மேலான சகோதர்களே எனவே அந்த தயாராக வேண்டும் ஏற்பாடுகளை செய்து அந்த ஆசிரத்தை சிறப்பாக இருக்கிறார்கள் சுருக்கத்துக்கு தகுதியானவர்களாக மாறி இருக்கிறார்கள் தயாரிப்புகளை மறந்து விட்டார்கள் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அந்த ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் கவனிப்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து வைத்திருக்கிறார் ஏவல்கள் விளக்கல்கள் என்று சொல்வது நம்முடைய தொழுகையிலே நம்முடைய நோன்பிலே நம்முடைய நம்முடைய அஜிலே நம்முடைய தினாவது நம்முடைய விவாதத்துகளிலே மாத்திரமல்ல மா கட்டளை அிலக்கல்களும் நம்முடைய வாழ்க்கையின் சகல பாகங்களிலும் எங்களுக்கு குடிக்கொண்டதாக இருந்து சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லதியார்களே அதே குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அதே கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் சகோதரர்களே அல்லாஹி நடவடிக்கலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதற்கு அழகி வசல்ல நீங்கள் வாயிலே இருந்து வெளியாக கூடிய அந்த சனிக்கட்டு இருக்கிறதே அந்த எச்சில் இருக்கிறதே அதை நீங்கள் துப்படதாக இருந்தாலும் முறை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே சாதாரணமாக நடந்து செல்லும் போது பாதையிலே காணக்கூடிய ஒரு அழுக்கு இருக்கிறது பாதையிலே தென்படும் மனிதர்களுக்கு இடையூறு தரும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளுடலும் அந்த அழுக்குடலும் சகோதரர்களே அல்ல அடிப்படையிலே எங்களுக்கு படிச்சு தந்த மிக பெரும் ஒரு பானம் தான் உலகத்திலே வாழக்கூடிய நாம் உலகத்திலே வாழக்கூடிய நாம் நமக்கன்று இருக்கக்கூடிய ஒரு சுய தேவைத்தான் நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அத்திய அவசிய பொருளீட்டுதல் சம்பாதித்தல் ஏதோ ஒரு வழியிலே நமக்கென்று பணத்தை காசை வருமானமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழி அது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வழியாக இருக்கிறது சகோதரர்களை அம்மா சம்பாதிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பெரும்பாலும் எல்லோரும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம் விவசாயத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம் உத்தியோகத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம் அது சுய தொழில்களாக இருக்கலாம் அது அரசாங்க தொழில்களாக இருக்கலாம் மேலான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லதார்களே அல்லாஹுவின் நல்லதார்களே எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொத்தரும் அவரவர்களுக்கென்றே ஒரு தொழிலை ஒரு சம்பாத்தியத்திற்குரிய வழியை ஒரு வருமானத்திற்குரிய ஏற்பாட்டை கனாயத்தை போக்குவதற்குரிய அமைப்பை அனைவர்களும் செய்து வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களை அல்லாஹிப்பதற்கும் வழிமுறை இருக்கிறதே அவர்கள் தடுத்தவைகள் இருக்கிறதே சகோதரர்களை அல்லாஹ் நேரடியார்களே வியாபாரத்தை அல்லாஹ் வரவேற்கிறான் சம்பாத்தியத்தை அல்லாஹ் வரவேற்கிறான் விவசாயத்தை அல்லாஹ் வரவேற்கிறான் உத்தியோகத்தை அல்லாஹ் வரவேற்கிறான் மற்றவர்களுடையென்று இந்த உலகத்திலே சம்பாதிப்பது சம்பாதிப்பது சர்வான நடமாடு போது அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் மேலான சகோதரர்களை அல்லாஹு நடவடிக்கிறார்களே ஹகரத் தாவூத் அலிஹிசாம் அவர்கள் நடந்து போகும் போது சந்தி கேட்பாங்க இந்த மலத்திட்ட மனிதர் என்று நினைச்சு கொண்டு கேட்கிறாங்க அவர் சொல்கிறார் داوود نبي الله رجل صالح داوود الله دي نبي أورو نل منذر انرالم إلا أنه يأكل من بيت المال أورو دي نالاندك كنايت أور بيت المال اندر شلقودية فدد شب تلرنددان أور شاب تغرار அவர் வியாபாரம் செஞ்சு சொந்தமாக உழைச்சி வேறு சிந்தி கஷ்டப்பட்டு ஹலாலான உழைச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் அவர்கிட்ட என்று சொன்ன உடனே தாபு தலிஹாம் அல்லாஹரு முறையா படிச்சுட்டா அல்லா சுப ஆனா சொல்றான் வளர்ச்சி கவசங்களை செய்வாங்க கவசங்களை ஆகிற தாமூத அலி இஸ்லாம் விற்பனை செய்வாங்க பெரிய பெரிய அளவு லாபம் அடைவாங்க என்று சொல்லி ரிவாயத்துக்கள் வந்திருக்குது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாமூது அலிஹிஸ் வியாபாரம் அல்லா மிக விருப்பமானதாக மாறி மிகவும் வியாபாரத்தை செஞ்சாங்களை அல்லாஹ் மலத்துகளை போட்டு வாங்கி எடுத்தான் மலக்குதல் அல்லாவின் நல்ல இந்த வியாபாரம் இந்த பொருளிட்டுதல் என்று சொல்வது இது அல்லாஹுடைய நபிமார்கள் கூட செய்த ஒரு பண்பாடாக இருக்கிறது முகமது சல்லா அலிசலம் அவர்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் வியாபாரம்ியாபாரம் என்று சொல்வதே அது முறையில் அமைய வேண்டும் சுத்தமான முறையிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் போது தலம் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் மிக அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிருக்கிறார்கள் அழகான வியாபாரமாக உங்களுடைய வியாபாரங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அழகான வியாபாரம் என்றால் என்ன அழகான வியாபாரம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்திலே ஹராம் கலப்படம் இருக்கக்கூடாதே எப்படி பன்று இறக்கி விற்கிறது அறாமோ எப்படி மதுப்பானம் விற்கிறது அறாமோ முதலாவதாக மேலான சகோதரர்களே அல்லாஹி நல்லறியார்களே எவ்வளவு வியாபாரங்கள்ல இருக்க கூடாத அடிப்படையான விஷயம்தான் மிக சாதாரணமாக மக்கள் நினைக்கக்கூடிய விஷயம் தான் வியாபாரத்துல பொய் சொல்றது உங்களுக்கு தலை வராது மக்களோட செய்து கொடுக்க வாங்கல் செய்யும் போது பொ இருக்கே என்று சொல்லி மக்கள் பேசுறாங்க சகோதரர்களே செயல்படுத்தப்பட வேண்டியது பொய் பொய் சொல்லக்கூடிய வியாபாரிக்கும் பொய் சொல்லாத வியாபாரிக்கும் பெரிய அளவுல பிரிச்சு காட்டினாங்க ரெண்டு வியாபாரம் செய்யும் வியாபாரி நம்பிக்கையாக நடக்கும் வியாபாரி வியாபாரத்தில் இருக்க வேண்டிய தன்மை முதலாவது உண்மை பேசோனும் பொய்ப்பேச கூடாது பொய் பேசக்கூடாது இரண்டாவது தன்மை அமீன் துரோகம் வியாபாரம் செய்யக்கூடாது இந்த வியாபாரிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ாரி நம்பிக்கைக்கு நம்பிக்கையாக நடக்கும் வியாபாரிகள் அவர்களுக்கு நபிமார்களோட சித்தி சுகதாக்களை எழுப்பாற்றுவார் அவர்கள் அப்படி அப்படிப்பட்ட எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் கயாமத்து நாளையில எப்படி எழுப்பாட்டப்படுவாங்கண்டா படும் எப்படுவாங்க படும் பாவிகளாக எதிர்பார்க்கப்படுவாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இந்த படும் பாவிகளான கூட்டத்தில் இருந்து யாரு பாதுகாக்கப்படுவாங்க தெரியுமா இல்லா மனித பா வியாபாரத்திலே அல்லாஹுவை பயந்து உபகாரம் செய்து உண்மை பேசி வியாபாரம் செய்கிறார்களோ இவர்களையே தவிர இவர்களையே தவிர மற்றவர்கள் அனைவர்களும் நாளிலே கஷ்டப்படுவார்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே மேலான சோதர்களே அல்லாஹு நிலவியார்களே உலகத்திலே வியாபாரத்தில் நாங்கள் எல்லாரும் சகோதரர்களை அடிக்கடி அடிக்கடி மக்கள் பேசுவாங்க இறங்குமிப்பேட்டு சொல்லுவாங்க மதரசா பிள்ளைத்தா வந்து எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு என்ன முறைய செய்யலாம் என்ன விவாதித்த செய்யலாம் ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வியாபாரத்திலேயான விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர் என்று சொல்லா இதை வழங்கப்படுக்கிறதுக்கு பின்னால சொன்னாங்க இவர்கள் ரெண்டு பேரும் வியாபாரத்துல தெளிவுபடுத்தி கொண்டாங்க வியாபாரத்துல பொருளை விற்கக்கூடியவர் தெளிவுபடுத்தினார் உண்மையா இந்த பொருள் இப்படிப்பட்டது தான் இதுக்கு இன்னும் அந்த சரியாக சொல்லிட்டார் மறக்கல்ல உண்மைய சொல்லிட்டார் பேசுறார் தெளிவுபடுத்துறார் சொன்னாங்க வியாபாரத்தில் வாங்கக்கூடியவரை இடத்துல வாங்கக்கூடியவரும் இந்த பொருளுடைய சரியான பைச விலையை கொடுத்தாரு மேலான சகோதரர்களே எனக்கு இந்த பொருள சீர்ப்பாக எடுக்கணும் இல்லாத குறைகள் இந்த பொருளுக்கு சொல்லக்கூடாது நடக்கணும் பொருளை குறைச்சு தாங்கன்னு கேட்கலாம் பிரச்சினை அதுவும் குறிப்பாக எங்கட சீதேவிகள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் வியாபாரிக்கு லாபத்தை எதிர்பார்க்காம வாங்க வாங்கக்கூடியவங்க கண்ட நின்ற மாதிரி விலைக்கு குறை பரிசு குறை குறையான விலையை பேசக்கூடாது விற்கக்கூடியவர் சந்தோஷப்படணும் இந்த பொருளை வித்து போட்டு வாங்கி கொண்டு போறேன் வாங்கி கொண்டு போகும் போதுமே தவிர வந்தாரே முசீபத் வந்தாரே கண்ட நின்ற மாதிரி பொருளுக்கு விலையை குறைச்சி எனக்கு லாபம் இல்லாம எடுத்துக்கொண்டு பேசிட்டாரே என்று சொல்ற அளவுக்கு நாங்கள் விலையை குறைக்க கூடாது முடிவு செஞ்சிட்டான்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் மறை உண்மைய உண்மைய மூடியவரும் போய் சொல்றாங்க அவருக்கு தெரியும் வந்தவர் அலைஞ்சி திரிஞ்சு சுத்தி பார்க்க மாட்டார் பொருளை விட்டுக் கொள்றதுக்கு நான் கூசாம பொய்யா கதபா கட்டமா உண்மையை மறக்கிறாங்க உண்மைய மறக்கிறாங்க குறைகளை மறக்கிறாங்க பெருசில் பொதுக்குகோதரே அல்லாஹின் நல்லபடியார்களே சல்லி வந்து சேரும் சேர்றதுல அடுத்த பக்க நாள் அது திரும்பி பேசுது வருமானத்துக்கு வழி அமைச்சா அல்லா செலவினங்களுக்கு வழி அமைக்கிறது அல்லாக்கு தெரியும் அவனுக்கு நிவனுக்கும் அல்லா குடுக்க வச்சிருவான் என்று அவரை நம்பை நான் வாங்கினேன் தானே என்னை ஏமாக்கி விட்டாரு தானே அவட வியாபாரத்துக்கு நாசமா போகட்டும் என்று சொல்லிட்டா அங்கிருந்து அந்த முஸ்லீமத்து ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு சகோதரர்களே பெரியார்களே அந்த பதுவா பணிக்கு து வெற்றி சொல்ல சொல்லி சொல்ல அண்டாண்ட் கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கணும் என்ன நான் சம்பாதிச்சுட்டா சரி யார் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை தலைய இந்த இந்த ாலும்ச்சினாரம் எடுத்த அந்த கடன் அது சரியாக கொடுக்கப்படணும் செக்க கொடுத்தா செக்கு சரியாக தள்ளி போடப்படணும் சரியாக தள்ளி போடப்படணும் போய் செக்க கொடுக்க கூடாது அல்லாக்கு தெரியும் செத்துக்கு தள்ளிய போடாமல் கேனை தூக்கி கொடுக்கிறார் கோலண்ட கைல குடுக்கிறார் சகோதரர்களே பெரியார்களை அல்லா பாதுகாக்க வியாபாரம் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை பஜார் சுத்தமாகும் சகோதரர்களை தில்லுள்ள நிறைய கூடாது ஏமாற்றங்கள் நிறைய கூடாது நான் அப்படிப்பட்ட ஏமாற்றக்காரர்களாக ஏமாற்றக்கூடியவர்களாக மாறக்கூடாது யாரும் செய்யலாம் யாருந்து பசார் வாங்கிட்டு இந்த பசாரில் அடிக்கூடிய சம்பாத்தியம் மேலான சகோதரர்கள் குறை செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் உதாரணமான வியாபாரம் நிறுவ நிறுத்து பார்க்கிற அளந்து பார்க்கிற சகோதரர்களே பெரியார்களே இந்த ஆய்வு அது சம்ப வியாபாரத்துக்கு மட்டும் சொந்தமான அரசாங்க தொழில்கள் ஈடுபடக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய கூட்டிடம் இருக்கிறேன் சம்பாதிக்கிறது பசங்க நேரத்தை சரியா கொடுக்கணும் சரியா நிறைவேற்றணும் எட்டு மணிக்கு உறுதி உங்களுக்கு செலவி தரப்போம் இத்தனை ஆயிரம் ரூபாய் செலவிக்கு இத்தனை மனுஷ பொருந்திக்கொள்ளப்பட்டதற்கு பின்னால் அதுல கலவு செஞ்சா ரெண்டு மனுஷன் வேலைக்காக வெளியில போகிறவங்க வெளியில போக கூடியவங்க போற வழியில போற வழியில கூட்டுக்கு ஒரு சாமனத்தை கொடுத்துட்டு வாழவிருக்கிறேன் அதுவும் சுத்தமான உண்மையா போய் பொறுப்பாக இருக்கிற அனுமதியோடு இதுக்கு உதாரணமா கடையில் முதலாளித்த சொல்லிட்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எடுத்து வாருங்க இங்க வந்து முதலாளித்தாரே தொழிலைக்காக பஸ்க்கு தடுக்கலாம் அப்படிப்பட்ட நீ சொல்ல வியாபாரம் அமாலிதமாக செய்யப்படும் பொருந்தி எடுக்கிறோம் இத்தனை மனுஷன் வேலை செய்யிரம் ரூபாய் சம்பளம் தாரேன் கெடுத்தது கலூரத்துக்கும் சொல்லி சில தொழிலாளிகள் பல்ல கடிச்சு கொண்டு கண்ணீரை வடிச்சு கொண்டிருக்கிறாங்க பல்ல கடிச்சு கொண்டு கண்ணீரை வடிச்சு கொண்டிருக்கிறான் என்ன செய்ய விட்டுட்டு போனா வேற தொழில் இல்லையே அதுக்காக இருக்கிறார் எனக்கு கீழால வேலை செய்யற கோழை எனக்கு பின்னால் எனக்கு ஏற்றக்கூடிய கடையில பொடிய கஷ்டப்பட்டு அவனை கவனிக்கிறது யாரு குடும்ப சாத உள்ள கஷ்டவாதிகளை தேடி கொடுங்க புகழுக்கு ரிசுக்கிறதுக்கு கொடுக்காதீங்க உள்ளவனை கவனிங்க நான் என்ன உள்ளதுக்கு அனுமதி இல்ல அவன் மனசன் நானும் மனசன் சில நேரம் இணைய விட அவன் அல்லாடத்துல நெருக்கமாக இருக்கலாம் கண்ணியமா பேசணும்ரியாதையா பே இவருக்கு ஒரு புள்ள வேலை செய்ய வந்து அஞ்சு புள்ள கண்ணியமா பேசணும் மரியாதையா பேசணும் அவங்களும் மன்சர் நானும் மண்சர் தான் இந்த பாகப்பாடம் அல்ல செய்ய உதாரணமா ஒவ்வொரு நாளும் பஸ்ஸுக்கு தெரியாம அரை மணித்தியாலும் அரை மணித்தாலம் படித்திருக்கிறார் தூங்கி இருக்கிறார் தூக்கத்துல கழிச்சிருக்கிறார் இவர் மாச முடிய அரை மணித்தியாளர் மேனி இவர் எத்தனை மாட்ட பதின மனு கலவுன் இந்த பதினஞ்சு மனுஷியால பார்க்கக்கூடிய நேரத்தில் இவரது செலவிய திரிச்சு சராசரி பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனை மனுஷியால களவு செஞ்சுக்கிறாரோ அத்தனை மனுஷியாளத்து பணம் இவருக்கு ஹராமாக வந்து சேர்ந்திருக்கிறேன் வேளாண் சகோதரர்களே பெரியார்களே கூலி ஆபாரம் எழுந்து வேலை செய்கிறார் மற்ற உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னா அந்த குடுக்கக்கூடிய நேரம் இது அறமாக இருக்கிறேன் இன்னும் சொல்றதா இருந்தா யாரும் கோவிச்சு கொள்ள கூடாது இந்த மருந்த குணம் கிடைக்கும் தெரியும் ஆனால் ஆனால் ரெண்டு மூணு தகவலை இவரை வர வச்சோனும் எனக்கு சொந்த லாபம் கிடைச்சோனும் போச்சு யாரு யாரும் உதவி செய்யற சொன்னதுக்காக ஏதோ ஒரு கம்பெனி கார் பெக்கலை பொறுப்பெடுத்ததுக்காக அவங்க கொடுத்த மருந்த பொருத்தம் இல்லாத ஒத்து கேள்வி கொடுக்கிறது சுத்தமான பண்றார் பாடசாலையில் படிச்சு கொடுக்கிறார் இந்த அதுக்காக பிள்ளைகளுக்கு கொஞ்சத்தை படிச்சு கொடுத்துட்டு மட்டத்தை அந்த கிளாஸ் சம்பாதிக்கக்கூடிய சல்விக்களை நாடு இந்த விஷயங்களை கேட்டுப்பார் யிலுள்ளது மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எங்கு ஹலாலாக மாறும் பதார்த்தங்களை பார்த்து வாங்கிறோம் மறுப்புறத்துல குடுத்து வாங்கக்கூடிய சல்லி ஹராமா இருக்கிறேன் போகவே மாட்டாது உடம்புக்கு ரொம்ப தகுதியானதே அவங்களை நீங்க கொலை செஞ்சு போட்டது நல்லா மட்டும் சரி அவங்களுக்காக கொண்டு வந்து நரகவாதி ஆக்க போறீங்க அதனால், எடுத்து போது பெருல்ல எடுத்து போடுறத சுத்தமா எடுத்து போடுறது தான் பெருசா இருக்குது எடுத்து போடுறது வாரதம் எப்படி வரலாம் என்று சொல்றதில்ல வாரது சுத்தமாய் தான் மட்டும்தான் வரணும் எனக்குடியவர தைரிய சொல் சாத்தியா வச்சு சொல்றேன் சொன்னா அதனால சகோதரர்கள் இதில் இன்னொரு பகுதி உதவி செஞ்சா இன்னொரு சந்தர்ப்பத்தில் முதாக்கரா செய்வோம் அது பயங்கரமானவே பட்டி எடுக்கிறவங்க இந்த நிமிஷம் பட்டியலின் உபாசிங்க எங்கள் அனைவர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாக அமீன்